ஓம் தத்து சத் பரப்பிரம்மனே நமக ஓம் தத்து சத் பரப்பிரம்ம குருவே நமக ஆனை முகநாறு முக நம்பிகை பொன்னம்பலவன் ஞான குருவானியை உள்நாடு உருவாய் அறுவாய் உலதாய் இளதாய் வருவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் அறுவாய் அருள்வாய்க்குகனே திருச்சிற்றம்பலம் சென்ற வகுப்பில் பிரவேச்சிக் காரணம் அஞ்ஞானம் ஆசை சஞ்சீத கர்மங்கள் என்று மூன்று இருக்கின்றன என்று நாம் பார்த்தோம் பிறவி எடுப்பதற்கு காரணம் மூன்று இருக்கின்றது அஞ்ஞானம் ஆசை சஞ்சீத கர்மங்கள் அஞ்ஞானம் எப்படி நாசமாக்குவது என்பதை பற்றி சென்ற வகுப்பில் நம்ம சுருக்கமாக பார்த்தோம் அஞ்ஞானம் நாசமாக்குவது எப்படி என்பதை சுருக்கமாக நம்ம பார்த்தோம் இந்த வகுப்பில் ஆசையையும் சஞ்சீத கர்மங்கள் இவைகளை போக்குவது எப்படி என்பதை நாம் கொஞ்சம் ஆராய்ந்து பார்ப்போம் சாஸ்திரத்தை விசாரணை விசாரணை பண்ணி அதை போக்குவோம் எதை ஆசையும் சஞ்சீத கர்மத்தையும் எப்படி போக்குவது என்பதை நாம் மேலும் பார்க்கலாம் நான் ஆனந்த வடிவோம் என்கின்ற அனுபவஞானம் வந்தால் உலக விஷயங்களில் ஆசை இருக்காது நான் ஆனந்த வடிவம் என்கின்ற அனுபவ ஞானம் வந்தால் ஆசை இருக்காது உலக விஷயங்களில் ஆசை இருக்காது அப்போ அனுபவ ஞானம் வரணும் நான் ஆனந்த சுரூபம் வாய் வெள்ளம் போன்று இனிப்பாய் இருக்கும்போது வெள்ளமாயிய இனிப்பு பதார்த்த இனிப்பை சேர்த்த பணியாரத்தை விரும்பும் விரும்பும்போமா விரும்ப மாட்டோம் நம்மளே ஆனந்த சுரூபமாய் வெல்லம் போன்று இருக்கிறோம் நம்மளே வெள்ளம் போல இருக்கிறோம் இனிப்பாக இருக்கும்போது வெள்ளம் சேர்த்து பணியாரத்தை விரும்புவோமா விரும்ப அப்புறம் மேலும் நல்ல நம்ம ஆராய்ந்து பார்த்தோம் ஆனால் அந்த பணியாரை இனிப்பதற்கு காரணம் வெள்ளத்தினாலதே இனிக்குதே தவிர அந்த வெள்ளமே இனிக்குதே தவிர பணியாரை இனிக்கலை எப்போயும் பார்த்தோம்னா வெள்ள பணியாரை இனிக்காது வெள்ளம் சேர்த்த பணியாக இனிக்கும் அதே போல் ஆத்மாவாகிய என்னுடைய ஆனந்தமே உலகப் இன்பம் இருப்பது போல தோன்றும் ஆத்மாவாகிய நம்முடைய ஆனந்தமே உலகப் பொருள்களில் இன்பம் இருப்பது போல தோன்றுகிறது உலக விஷயங்களில் எல்லவும் இல் இன்பம் இல்லை என்பது கருத்து எப்படி உலக விஷயங்களில் எல்லளவும் இன்பம் இல்லை என்பது கருத்து அந்த இன்பம் தோன்றுவதும் பிரியம் மோதம் பிரமோதத்தினால் தோன்றுகிறது பிரியம் மோதம் பிரமோதம் இதனால உலக விஷயங்களில் இன்பம் இருப்பது போல நமக்கு தோன்றுகிறது பிரியம் மோதம் பிரமோதம் என்றால் என்ன என்பதை நம்ம விசாரிப்போம் ஒருத்தருக்கு அல்வா மேலே அதிக பிரியம் இருக்கின்றது இன்று வைத்துக்கொள்வோம் அவர் பணம் கொடுத்து ஒருத்தர் பணம் கொடுத்து ஒருத்தரை அல்வா வாங்கிட்டு வரும்படி சொல்லி அனுப்புகிறார் அவர் அல்வா வாங்க போயிட்டார் பணம் வாங்கினவர் அல்வா வாங்க போயிட்டார் அப்போதே இவருக்கு சந்தோஷம் வந்துருச்சு இப்படி அல்வா வரப்போகுதுன்னு நினச்சி சந்தோஷம் வந்துருச்சு அதற்கு பிரியம் என்று பெயர் பிரியம் என்று சொல்லப்படும் அந்த அல்வா வாங்க போனவரும் அல்வாவை வாங்கிட்டு வந்துட்டார் நமக்கு பக்கத்தில் வந்துருச்சு கிடச்சிருச்சு இதுக்கு மோதம்னு பேர் அப்போ இந்த இன்பம் இன்னும் கூடுதலான்னு நமக்கு தெரியுது வந்துருச்சு உண்டாகிறது இது இன்பம் அதிகமாக உண்டாகிறது இப்போ அல்வா வந்த பிறகு இன்னும் கூடுதலாக இன்பம் உண்டாகிறது அதனை மோதம் என்று சொல்லப்படும் அதனை மோதம் என்று சொல்லப்படும் அப்புறம் அல்வாவை சாப்பிட்றார் சாப்பிடும்போது அவருக்கு இன்பம் தோன்றுது இன்னும் மேலும் கூடுதலான இன்பம் தோன்றுகிறது அதுக்கு பிரமோதம் என்று சொல்லப்படும் அதனை பிரமோதம் என்று சொல்லப்படும் இப்போ நம்ம விசாரணை பண்ணி பார்த்தோம்னா சாப்பிடும்போது மட்டும்தான் நமக்கு அந்த இன்பம் தோன்ற வேண்டும் இதையும் சாப்பிடும்போது தானே இன்பம் தோன்றணும் அதே நியாயம் அப்படி இல்லாமல் அல்வாவை வாங்கும்போது இன்பம் தோன்றுறது அல்வா வந்து நமக்கு பக்கத்தில் கிடைச்ச உடனே வந்து சேர்ந்த உடனே இன்பம் தோன்றுறது அல்வாவை சாப்பிடும் போது இன்பம் தோன்றுறது அது எப்படி உண்டாயிற்று அந்த இன்பம் பிரியத்தினாலும் மோதத்தினாலும் பெரும் மனம் ஒரு நிலைமை படுகிறது மனம் ஒரு நிலைமைப்படுகிறது இப்போ பிரியமாக இருக்கும்போதும் மோதமாக இருக்கும்போதும் பிரமோதமாக இருக்கும்போதும் மனம் ஒரு நிலைமைப்படுகிறது மனம் ஒரு நிலைமைப்படும் பொழுது நம்மளுடைய ஆத்மாவனுடைய ஆனந்தம் மனதில் வந்து பிரதிம்பிக்கிறது மனதனுடைய ஆத்மாவினுடைய ஆனந்தம் மனதனத்தில் பிரதிபிக்கிறது அப்பொழுது இன்பம் உண்டாகிறது நம்ம என்ன நினைக்கிறோம் அல்வா நிறத்தில் இன்பம் இருக்கிறது என்று நினைக்கின்றோம் அது தவறு மனம் ஒரு நிலைமைப்படுவதற்கு அல்வா ஏதுவாக இருக்குமே தவிர அல்வாவினிடத்தில் இன்பம் இல்லை என்பது கருத்து அல்வா இன்பம் இல்லை என்பது கருத்து இதை போல பிராந்தி சாப்பிடாரு குடிக்கிற வாங்க போன உடனே இவருக்கு சந்தோஷம் வருது பிராந்தி வந்துருச்சுன்னா ஒரு சந்தோஷம் வருது பிராந்தியாக குடிக்கிறாரு அப்பொழுது இவருக்கு சந்தோஷம் குடித்த பிறகு தானே இவருக்கு சந்தோஷம் வரணும் இது எப்படி மூன்று மூன்று இடத்துலையும் வந்திருக்கு பிரியம் மோதம் பிறமோதம் மூன்று காலத்துலையும் எப்படி இன்பம் வந்தது என்று நம்ம பார்த்தோம்னா மன ஒரு நிலைமை படுகிறது மதுன்னு சொல்லக்கூடிய பிராந்தி ஆலயம் அல்வா எப்படி ஒரு நிலைமைப்படுகிறதோ பிராந்தி எப்படி ஒரு நிலைமைப்படுகிறதோ அதை போல உலக விஷயங்களில் அவரவருக்கு பிடித்த பொருள்களிடத்துல மன ஒரு நிலைமைப்படுகிறது அப்பொழுது ஆத்மாவனுடைய ஆனந்தம் மனதில் பிரதிம்பிக்கிறது அப்ப இன்பம் தெரிகிறது அதனால நம்ம என்ன நினைக்கிறோம் அல்வா மது போன்ற உலக விஷயங்களில் இன்பம் இருக்கிறதை போல நம்ம நினைத்து கொண்டு இருக்கின்றோம் அது வந்து தவறு இந்த அறிவை ஞானிகள் அடைந்ததனால் அதாவது உலக பொருள்களில் இன்பமில்லை ஆத்மாவாகிய நானே ஆனந்த சுரூபம் என்னுடைய ஆனந்தமே மனத நடத்தில் பிரதிம்பிக்கிறது இன்பம் தோன்றுகிறது அதனால் உலக விஷயங்களில் இன்பம் இல்லை என்று தெரிந்ததனால் ஞானிகள் தன்னுடைய ஆனந்தத்தைவே தெரிந்து தெளிவாகவும் ஆனந்தமாகவும் திடமாகவும் இருக்கின்றார்கள் அப்படி நம்மளே ஆனந்த சுரூபம்னு தெரிஞ்சு இருக்கிறதுனால உலக விஷயங்களில் இன்பம் இல்லை என்று தெரிந்து இருக்கின்றதனால் ஞானிகளுக்கு உலக விஷயங்களில் ஆசை தோன்றாது இந்த அறிவு வந்துச்சுன்னா உலக விஷயத்தில் ஆசை தோன்றாது நம்மளே ஆனந்த வடிவம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டால் உலக விஷயத்தில் இன்பம் இல்லைன்னு தெரிந்து கொண்டால் எப்படி ஆசை வரும் வராது இதுக்கு ஒரு உதாரணமும் சொல்லுவாங்க நாய் வந்து எலும்பை கடிக்கிறது எலும்பு துண்டாக கடிக்கிறது கடிக்கும் போது அதனுடைய தாடையில் எலும்பு குத்துது குத்துன உடனே நாயினுடைய தாடையிலிருந்து ரத்தம் வருகிறது வரும்போது அந்த ரத்தத்தை நாயானது குடிக்கிறது அப்போ குடிக்கும்போது அது ரத்தம் வருது என்று நினச்சி மேலும் மேலும் அந்த எலும்பை கடிக்கிறது ஆனால் உள்ளபடிக்கே தன்னுடைய தாடையிலிருந்து தன்னுடைய வாய்க்குள்ளே இருக்கும் பல்லு அந்த எலும்பு குத்தித்தே ரத்தம் வருது என்கின்ற அறிவு இல்லாததனால் திரும்ப திரும்ப அந்த எலும்பை கடிக்கிறது அந்த தன்னுடைய ரத்தத்தை அது குடித்து கொண்டு எலும்புலேருந்து ரத்தம் வருகிறது என்று நினைத்து கொண்டு நாயானது எலும்பை கடித்து கொண்டு இருக்கிறது அதை போல அறியாமையில் உள்ளவர்கள் உலக விஷயங்களில் இன்பம் இருக்கின்றது என்று உலக விஷயங்களில் அலைந்து ஒன்றுமில்லாமல் ஆனந்தம் இல்லாமல் தன்னுடைய ஆனந்தந்தே இருக்கின்றது என்று தெரியாமல் இருக்கின்றார்கள் ஞானிகள் தெரிந்து அதனால் உலக விஷயத்தில் ஆசை இல்லாமல் நம்மளே ஆனந்த வடிவம் என்று தெரிந்து கொண்டு தான் தானாகவே இருந்து ஆனந்தமாக இருக்கின்றார்கள் அப்படி இருக்கும்போது உலக விஷயங்களில் ஆசை இருக்காது அஞ்ஞானம் ஆசை சஞ்சீத கர்மம் இல்லை அஞ்ஞானம் போகிறதுக்கு உபாயத்தை பார்த்தோம் ஆசை போகிறதுக்கு உபாயத்தை பார்த்தோம் அடுத்து சஞ்சீத கர்மங்கள்னு ஒன்று இருக்குது அதை நம்ம பார்க்கலாம் சஞ்சீத கர்மம் நமக்கு பிற பிறவியை கொடுக்கும்னு பார்த்தோம் சஞ்சீத கர்மத்தை பற்றி தெரிந்து கொள்வதற்கு முன்பு மூன்று கர்மங்கள் இருக்கின்றன என்று நம்ம தெரிந்து கொள்வோம் மூன்று கர்மங்கள் ஒன்று ஆகாமிய கர்மம் ரெண்டு சஞ்சீத கர்மம் மூன்று பிராரப்த கர்மம் ஆகாமிய கர்மம் சஞ்சீத கர்மம் பிராரப்த கர்மம் இப்படி நம்ம மூன்று கர்மாக்கள் இருக்கின்றன இப்ப ஆகாமிய கர்மம்னா என்னன்னு பார்க்கலாம் பிறவி எடுத்திருக்கிறோம் அதே பார்த்திருக்கிறோம் என்னென்னமோ பிறவி எடுத்திருக்கலாம் நீ பிறவி எடுப்போம் இது வரைக்கும் ஞானத்தை அடைந்து நான் யாருந்து தெரிந்து ஞானம் அடைந்து பக்குவமாவது வரைக்கும் நமக்கு பிறவி வந்து கொண்டே இருக்கும் என்று சாஸ்திரம் சொல்லுகிறது பெரியவர்கள் சொல்லுகிறார்கள் எப்பொழுதும் நம்ம யாருன்னு தெரிந்து ஞானம் வந்து பக்குவமான பிறகுதே நமக்கு பிறவி இல்லாமல் போகும் அப்போ நம்ம இருக்கும்போதில் எத்தனையோ பிறவி எடுத்திருக்கோம்ல அதில் எப் கலந்து கலந்து எடுத்திருப்போம் மனித பிறவைகள் எடுத்திருக்கும் போது அந்த மனித பிறவைகளில் செய்த பாவபுண்ணிய கர்மங்கள் நமக்கு ஒரு களஞ்சியமாக ஒரு கொடோன் மாதிரி ஒரு இடத்துல சேர்ந்து இருக்கிறது ரெண்டுமே சேர்ந்து இருக்கின்றன அந்த கொடோனு களஞ்சியம் எங்க இருக்குன்னு கேட்டால் நம்மளுடைய அந்த கரணத்துலதே இருக்கிறது அந்த காரணம்னா மனதுன்னு பேரு அந்த மனசுலதே இதெல்லாம் அடங்கி இருக்கின்றன அப்ப இது என்ன அடங்கியிருக்கு பாவமும் அடங்கியிருக்கு புண்ணியமும் அடங்கியிருக்கு இப்போ நம்ம பாவத்தினால நமக்கு என்ன பிறவி கிடைக்குதுன்னு மிருகமும் புண்ணியத்தினால் தேவனாகவும் பாவபுண்ணிய கலந்து இருக்கிறதுனால மனித பிறவியும் நமக்கு கிடைக்கின்றன நமக்கு வந்து கொண்டு இருக்கின்றன மிருகங்கள் பாவத்தை போக்குவதற்காக பிறவி எடுத்திருக்கின்றன மிருக மிருகப்பிறவி எதற்கு பாவத்தை போக்குவதற்காக எடுத்தது தேவர்களாக பிறந்தது எதுக்கு புண்ணியத்தை புண்ணியத்தை அனுபவிச்சு இன்பத்தை அனுபவிக்கிறதுக்காக பிறந்த பிறவி இது தேவர்கள் மனிதர்கள் பாவபுண்ணியத்தினால் இன்ப துன்பத்தை அனுபவிக்கக்கூடிய பிறப்பு மனிதனுக்கு இன்பமும் துன்பமும் இருக்கிறது அதை பாவபுண்ணியத்தை அனுபவிக்கிறோம் இன்னொரு கருத்து என்னான்னு கேட்டால் இன்பத்தை அனுபவிக்க அனுபவிக்க புண்ணியம் தீரு தீரும் என்பது கருத்து துன்பத்தை அனுபவித்தோம்னா பாவம் போயிரும் இன்பத்தை அனுபவித்தோம்னா புண்ணியம் போயிரும் ஆனால் மனித பிரிவு இருக்கே அதில் இன்பத்தையும் துன்பத்தையும் அனுபவித்துக்கொண்டே நம்ம பாவம் புண்ணியம் ரெண்டையுமே சம்பாதித்துக்கொண்டு இருக்கின்றோம் பாவபுண்ணியத்தை சம்பாதித்து கொண்டு இருக்கிறோம் மற்ற மிருகங்களுக்கோ மற்ற எந்த ஜீவர்களுக்கோ மிருகங்களுக்கோ தேவர்களுக்கோ பாவ புண்ணியம் கிடையாது மனிதனுக்கு மட்டுந்தான் பாவபுண்ணியம் சம்பாதிக்கக்கூடிய தகுதி இருக்கிறது பாவபுண்ணிய சம்பாதிக்கணும்னா மனித பிறவிதையும் எடுக்கணும் மற்ற பிறவிகளில் பாவபுண்ணியம் கிடையாது ஒரு உதாரணத்துக்கு எடுத்துக்குறோம் நம்ம பசு இருக்கு நம்ம மாடு அடுத்தவன் தோட்டத்தில் போய் புல்லை திங்கிது பயிரை திங்கிது அதுக்குன்னா பாவமா கிடையாது மனிதனுக்கு ஒன்றுதான் பாவ புண்ணியங்கிறதுலாம் அந்த மனிதப் பிறவியை செய்யக்கூடிய பாவபுண்ணிய கர்மத்துக்குத்தன் ஆகாமிய கர்மம்னு பேர் இப்போ நம்ம மனுஷனாக பிறந்துட்டோம் இப்போ நம்ம சம்பாதிக்கிறோம் என்ன சம்பாதிக்கிறோம் பாவத்தையும் புண்ணியத்தையும் சம்பாதிக்கிறோம் பாவபுண்ணியம்னால் எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் நம்ம அடுத்தவங்களுக்கு எதை செய்யக்கூடாதோ நமக்கு அடுத்த வகை எதை செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ நம்ம அதை அடுத்தவங்களுக்கு செய்யக்கூடாது நமக்கு இடுத்தவங்க என்ன செய்யணும்னு நினைக்கிறோமோ அதை நம்ம அடுத்தவங்களுக்கு செய்யணும் அது புண்ணியம் இதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம் அதனால் இதனால் என்ன ஆகுது பாவ புண்ணியம் வருது பாவ புண்ணியத்தினால் என்ன வருது பாவத்தினால தும்பம் வருது புண்ணியத்தினால இன்பம் வருது இப்படியே வந்து கொண்டே இருக்கிறது இப்போ மனித பிறகு சம்பாதிக்கிறது அப்புறம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லை இப்போ சம்பாதிக்கிறதுக்கு ஆகாமிய கர்மம்னு பேர் அப்பறம் சஞ்சீத கர்மம்னு அதுக்கு அடுத்து பார்க்கலாம் இப்போ பிறவிகள் வந்து பாவபுண்ணியத்தை பொறுத்து அமைகிறதுன்னு பார்த்தோம் பாவத்தினால விலங்குகளாகவும் புண்ணியத்தினால தேவனாகவும் பாவபுண்ணியம் கலந்து இருப்பதில் மனிதனாகவும் பிறவி நமக்கு வந்து கொண்டு இருக்கின்றது அப்படி இருந்தால் ஒவ்வொரு மனித பிரவிகளிலும் பாவபுண்ணியத்தை சம்பாதித்து அந்த கலஞ்சியத்தில் அந்த கொடோனில் சேர்த்து வைத்திருக்கிற கர்மத்துக்கு சஞ்சீத கர்மம்னு பேரு ஒவ்வொரு மனித பிறவியிலையும் சம்பாதிச்சு அந்த க சேர்த்து வச்சிருக்கிறதுக்கு சஞ்சீத கர்மம்னு பேர் இப்போ சம்பாதிக்கிறதுக்கு ஆகாமிய கர்மம்னு பேர் அதை நம்ம பார்த்தோம் இந்த பிறவியில் சம்பாதித்த அந்த ஆகாமிய கர்மமானது என்ன செய்யும்னு கேட்டால் அந்த களஞ்சியத்துக்கு போய்தான் சேரும் அந்த கொடோனில் போய் சேரும் அந்த கொடோனுக்கு பேர் என்ன பேர் சஞ்சீத கர்மம்னு பேர் இந்த ஆகாமிய கர்மம் சஞ்சீத கர்மத்தில் போய் சேர்ந்துக்கிறது அது கொடோன் அப்படியே இருக்குது என்ன சம்பாதிக்கிறோம் பாபா புண்ணியம் ஆ அங்கே போய் சேர்ந்துருக்கு கொடோனில் அப்படியே இருக்குது குடோன் எங்கே இருக்குது மனதில் இருக்குது அது எப்படி மனதில் இருக்குது அப்படின்னு நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம் மெம்மரி கார்டில் எவ்வளவு சூக்கமாக அடங்கியிருக்கு என்னென்னமோ அடங்கியிருக்கேன் அதைப்போல மனதுங்கிறதுல அந்த சஞ்சீத கர்மங்கள்லாம் அடங்கி இருக்கின்றன கர்மங்கள் அடங்கி இருக்கின்றன அது வந்து ஞானம் வர்றது வரைக்கும் ஆத்மயானம் வர்றது வரைக்கும் நாசமாகாது அது இருந்துக்கிட்டே இருக்கும் அது பிறவியை கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்போ நம்ம பார்த்துட்டோம் சஞ்சீத கர்மம் கொடோன் மாதிரி இருக்குது ஆகாமி கர்மம் இங்கே இருக்குது அங்கே போய் சேர்ந்துக்கிறதுன்னு பார்த்தோம் அதுக்கடுத்து பிராரப்த கர்மம்னா அதுக்கடுத்து பார்க்கலாம் சஞ்சீத கர்மம் ஆகிய கலஞ்சத்தில் இருந்து ஒரு சில பகுதியை நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கிறோம் கொடோனில் இருக்குது அதில் ஒரு சில பகுதியை எடுத்துட்டு வந்திருக்கிறோம் பாக்கி எல்லாம் கொடோனில் அப்படியே இருக்குது அதாவது இந்த உடம்பு இந்த இன்பதுன்பம் வெற்றி தோல்வி லாப நஷ்டம் ஆகிய அனைத்தும் அவர் செய்த பாவபுண்ணியத்தினால் வந்தது அதெல்லாம் அவால் அவால் செஞ்சது தீதும் நன்றும் பிறர் தர வாரா அப்படிங்கிறது ஒரு பழமொழி தீதும் நன்றும் பிறர் தர வாரா நல்லது கெட்டதுன்னு அனைத்துமே வந்து அடுத்தவர்கள்னால நமக்கு வர்றதில்ல அப்படின்னு சொல்ற ஒரு பழமொழி இருக்கிறது இப்ப நம்ம அனுபவிக்கிறது அந்த சஞ்சீதத்திலிருந்து ஒரு பகுதி எடுத்து வந்து அனுபவிச்சுக்கிட்டு அதனாலதான் சொல்கிறாரு இந்த உடம்பு இன்பதுன்பு வெற்றி தோல்வி லாப நஷ்டம் அனைத்தும் நமக்கு சஞ்சீதத்தில் இருந்து வந்திருக்கு அதுக்கு எடுத்துக்கிட்ட பகுதிக்கு பேர் தான் பிராரப்தம்னு பேர் இந்த பிறவி மனித பிறவியை கொடுத்துருக்குறார் இன்பது இன்பத்தை அனுபவிக்கிறோம் இதை அனுபவிக்கணும் வேண்டும் என்று அவரவர் சஞ்சீத கர்மத்திலிருந்து ஒரு சில பகுதியை மட்டும் நமக்கு கொடுத்துருக்கிறார் ஈஸ்வரன் சஞ்சீத கர்மத்திலிருந்து இன்னார் இந்த ஜீவன் இதை இந்த உடம்பு எடுக்கட்டும் இந்த இன்ப வெற்றி தோல்வி அடையட்டும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கொடுத்துருக்கிறார் யார் எடுத்து கொடுத்துருக்கிறார் எதை நம்மளுடைய சஞ்சீத கர்மத்திலிருந்து ஒரு பகுதியை நமக்கு ஒரு ஜீவனை இந்த ஜீவன் இந்த உடம்பு எடுக்கட்டும் இந்த இன்பது இன்பத்தை அனுபவ வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி நமக்கு கொடுத்துருக்கிறார் ஈஸ்வரன் நம்ம சம்பாதிச்சாலும் கூட கொடுக்கறது எடுத்துக் கொடுக்கறது ஈஸ்வரன் தான் அதனாலதான் அவனுக்கு ஈஸ்வரனுக்கு பலதாதான்னு பேர் பலதாதான்னா பலனை கொடுப்பவன் ஈஸ்வரன் வந்து பலனை கொடுப்பவன் எந்த பலனை கொடுக்குன்றார் நம்மளுடைய பலனைவே நமக்கு கொடுக்கின்றார் நம்ம செய்து வைத்த சஞ்சீத கருமத்தினுடைய பலனை நீ பிரார்த்தமாக அனுபவிக்க வேண்டும் என்று ஒரு சில பகுதியை கொடுத்திருக்கிறார் அவர் தான் ஈஸ்வரன் இப்போ உதாரணத்துக்கு இப்போ சம்பாதிக்கிற பணத்துக்கு ஆகாமியம்னு சொல்லிக்கிடலாம் இப்போ பணம் சம்பாதிக்கிறோம் ஏன் பண்ணுறோம்ல பணம் அதுக்கு ஆகாமியம்னு பேர் முன்னால் சம்பாதிச்சு பேங்க்கில் போட்டு வச்சுருக்கோம்ல அதுக்கு பேர் டெபாசிட் பண்ணியிருக்கோம்ல அதுக்கு பேர் சஞ்சீதம்னு பேர் டெபாசிட் பண்ணது சஞ்சீதம் இப்போ சம்பாதிக்கிறது ஆகாமியா இப்போ பேங்க்கிலருந்து ஒரு சில பகுதி எடுத்துகிட்டு வந்து நம்ம அனுபவிச்சு அந்த பணத்தை எடுத்து வந்து செலவழிக்கிறோம்ல அதுக்கு பேர் பிராரத்தம்னு பேர் இப்போ சம்பாதிக்கிற பணம் நேரடியாக நம்ம அனுபவிக்க முடியாது அங்கே நேராக பேங்க்கு போய் டெபாசிட் ஆயிரும் சஞ்சீத கருமங்கிறதுல போய் டெபாசிட் ஆயிரும் ஆனால் நம்ம முதல்ல எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் அதுக்கு பேர் பிராரத்தம்னு பேர் இப்போ முதல்ல டெபாசிட் போட்ட பணமும் இப்போ சம்பாதிக்கிற பணமும் ரெண்டும் சேர்ந்துக்கிறோம் அதாவது சஞ்சீத கர்மத்தில் இந்த ஆகாமிய கர்மம் போய் இந்த பணமுங்கிறதுக்கு நம்ம பாப புண்ணியத்தை எடுத்துக்கொள்ள வேண்டியது இப்போ செய்யக்கூடிய ஆகாமிய கர்மம் நேரடியாக பிராரத்தத்துக்கு வராது அதை நம்ம பார்த்தோம் ஆகாமிய கர்மம் சஞ்சீத கர்மத்துடன் போய் சேரும் ஆகாமிய கர்மம் சஞ்சீதத்தில் போய் சேரும் சஞ்சீத கர்மத்தில் அடுத்த பிறவிக்குத்தான் நமக்கு பலனை கொடுக்கும் இப்போ இப்போது புண்ணியை செய்பவருக்கு இன்பம் கிடைக்காமல் துன்பத்துடன் வாழ்வதும் இப்போது புண்ணியை செய்பவருக்கு இன்பம் கிடைக்காமல் துன்பத்துடன் வாழ்வதற்கும் பாவம் செய்வருக்கு துன்பத்தை அடையாமல் இன்பத்துடன் வாழ்வதற்கு காரணம் என்னவென்றால் முற்பிறவைகளை செய்த பாவமே புண்ணியமே முற்பிறவையில் செய்த பாவத்தினால துன்பத்தை அனுபவிக்கிறோம் இப்போ புண்ணியம் பண்ணினாலும் துன்பத்தை அனுபவிக்கிறேன் முன் செய்த புண்ணியத்தினால இப்பொழுது இன்பமாக வாழ்கின்றான் ஆனால் இப்போ செய்யக்கூடியது அவனுடைய பாவ செயல் அதனால் நமக்கு என்ன தோணுகிறது அக்கிரமம் செய்கிறவன் பாவம் செய்கிறவன் நன்று இருக்கின்றான் புண்ணியம் செய்ய செய்கின்றவன் தர்மப்படி வாழ்கின்றவன் துன்பத்தை அனுபவிக்கிறான் அதனால் நம்ம புண்ணியை செய்யாமல் பாவம் செய்தே நம்ம சந்தோஷமாக வாழலாம் என்று மக்கள் நினைக்கின்றனர் இது தவறு இது தவறான கருத்து சாஸ்திரத்தை அறியாததனால் இந்த எண்ணங்கள் மக்களிடத்தில் தோன்றுகிறது அதனால் இப்போ நம்ம ஆகாமையை சம்பாதிக்கிறதுனால சஞ்சீதத்தில் சேர்ந்து கொண்டே இருக்கிறது அது பிறவியை கொடுத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டோம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு நெல் நம்ம பயிரிட்றோம் அறுவடையெல்லாம் பண்ணியாச்சு பண்ணிட்டாலும் கூட ஆனால் இவர் சாப்பிட்றது வந்து கேப்பையை சாப்பிட்றாரு கேப்பை களியை சாப்பிட்றாரு நம்ம பார்க்கறதுக்கு எப்படி தெரியுது நெல்லாக விவசாயம் பண்ணியிருக்காரு கா சாப்பிட்றது பூரா கேப்பையாக சாப்பிட்றாரு என்ன அர்த்தம்னு பார்த்தா இந்த நெல் வந்து நேரடியாக இங்கே வராது அவர் கலஞ்சியத்துக்கு போயிடும் குடோனுக்கு போயிடும் ஆனால் முதல்ல இந்த கொடோனில் இருந்து கேப்பையை கொண்டு வச்சுருக்காரு எங்கள் சமையல் கட்டுக்கு வச்சிருக்கிறார் அதைத்தையும் சாப்பிட்டு எடுக்க முடியும் அதைத்தையும் நம்ம சமையல் பண்ணி சாப்பிட முடியும் ஆனால் அந்த கொடவனுக்கு போன நெல்லை வந்து இப்போ எடுக்க முடியாது அடுத்த வாட்டி தான் எடுக்க முடியும் அதாவது அடுத்த ஜென்மத்துக்குத்தான் நமக்கு வந்து சேரும் அதனால் இப்போ செய்யக்கூடியதெல்லாம் இப்பொழுதும் வந்து சேராது அதனாலதான் மக்களிடத்துல புரியலை எது தர்மம் எது அதர்மோ அதர்மத்தை செய்கின்றவன் நன்கு இருக்கிறான் தர்மத்தை செய்கிறவன் கஷ்டப்படுகிறான் என்று இந்த சூக்குவமான விஷயத்தை அறியாததனால் மக்கள் தர்ம தர்மத்தை அறியாமல் மயக்கத்தோடு இருக்கின்றனர் இப்ப ஆசை அஞ்ஞானம் சஞ்சீத கர்மம் மூன்றும் பிறவியை கொடுத்துக்கொண்டே இருக்கிறதுங்கிறத நம்ம பார்த்தோம் அப்ப ஆத்மஞ்ஞானம் வந்துச்சுன்னா அஞ்ஞானம் போயிடும் ஆத்ம ஞானம் வந்துச்சுன்னா நான் சச்சிதானந்த சுரூபம் நான் ஆனந்த வடிவம் அப்படிங்கிறது தெரிஞ்சதுனால உலக விஷயத்தில் இன்பம் இல்லை என்று தெரிந்து கொண்டதுனால உலக விஷயங்களில் ஆசை இருக்காது ஞான ஞானம்னா என்ன நான் உடம்புடையும் நினச்சிக்கிட்டு இருக்கேன் தப்பு ஜீவன் நினச்சிக்கிட்டு இருக்க அதுவும் தவறு உண்மையிலே யதார்த்தம் நான்கிறது எதுன்னு கேட்டால் ஆத்மாத அதுதான் நான் அப்படிப்பட்ட நான் எப்படி இருக்கிறேன் சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் நித்தியமாகவும் பூரணமாகவும் இருக்கின்றேன் அப்படிப்பட்ட ஞானத்தை அறிவது அடைவது தான் நமக்கு ஆத்ம அந்த ஞானம் வந்துச்சுன்னா நம்ம ஆனந்தமாக இருப்போம் உலக விஷயங்களில் மயங்க மாட்டோம் உலக விஷயங்களில் இருக்காது என்பது கருத்து இந்த ஞானம் வந்துருச்சுன்னா சஞ்சீதமும் நாசமாகும் அப்படிங்கிறார் ஆத்ம ஞானம் வந்துச்சு சஞ்சீத கர்மங்களும் நாசமாகும் என்று சாஸ்திரங்கள் சொல்லுகின்றன கைவல்யன் அவனீதத்திலே சொல்லுகின்றார் சஞ்சீதம் எல்லாம் ஞான தழல் சுட்டு வெண்ணீராக்கும் சஞ்சீத சஞ்சீத கர்மமும்லாம் ஞானங்கிற அக்னி வந்து பசுவமாகறாரு பசுவமாக சஞ்சீத கர்மத்தை பூரா ஞானம் வந்துருச்சுன்னா பூரா பசுவமாக போயிடும் சாம்பலாக போயிருங்கிறார் ஞானத்தினால மட்டும்தான் இந்த சஞ்சீத கர்மத்தில் என்ன இருக்குது பாவமும் இருக்குது புண்ணியமும் இருக்குது ரெண்டும் நாசமாக ஆயிரும் அது இல்லாமல் போச்சுன்னா போயிடுமே அந்த ஞானம் தன்னை அறிதலால் அஞ்ஞானம் ஆசை சஞ்சீத கர்மங்கள் மூன்றும் போய்விடும் நமக்கு தெரியும் வராது மோட்சத்தை அடையலாம் என்பது கருத்து அதுக்கடுத்து சரீரம் எங்கெல்லாம் இருக்குது அங்கெல்லாம் துக்கம் இருக்குங்கிறது கருத்து சரீரம் எங்கே இருக்கோ அங்கெல்லாம் துக்கம் சரீரம் இல்லைன்னா ஆனந்தம் தூக்கத்தில் சரீரம் இல்லை சரீரப்ப சரீரத்தை பற்றிய உணர்வு இல்லை அங்கு ஆனந்தம் தூக்கத்தில் அறிவாளி அறிவற்றவன் நான் பணக்காரன் நான் ஏழை நான் வீட்டுக்குள்ளேன் வெளியில தூங்குகிறேன் எந்த விதமான நினைப்பும் இல்லை அந்த தூக்கத்தில் இருக்கக்கூடியது ஆனந்தம் அதை எப்ப நம்ம தெரிஞ்சுக்கிறோம் நான் சுகமாக ஒன்றும் அறியாமல் சுகமாக தூங்கினேன் என்று தூக்கத்திலிருந்து விழித்த பிறகு நம்ம சொல்லுகின்றோம் அதுவே நமக்கு சான்று சாக்கிரத்திலே சொப்பனத்திலும் சரீரம் இருக்கிறது அது தூக்கம் இருக்கிறது சாக்கிரம்ங்கிறது விழிப்பு நிலை காணப்படக்கூடிய பொருள்கள் எல்லாம் அனீர்த ஜட துக்கமயமானவை அநீர் தனித்தியம் சட சட பொருள் துக்கமயமானமை ஆத்மாவாகிய நான் சச்சிதானந்த ஸ்வரூபம் நான் வந்து சத்தாகவும் சித்தாகவும் ஆனந்தமாகவும் இருக்கிறேன் சாக்கிரம் என்றால் விழிப்புணை விழிப்புணையிலே நிலையான பொருள்கள் இருக்கின்றன அது துக்கமானது ஒரு வேட்டி இருக்கிறது இந்த வேட்டியில் முழுக்க அழுக்கு இருக்கிறது ஒரு சில பகுதி மட்டும் வெண்மையாக அழுக்கில்லாமல் இருக்கின்றது அப்பொழுது அது சுத்தமான வேட்டி என்றால் சொல்லுவோம் அது அழுக்கான வேட்டி என்று தானே சொல்லுவோம் நிறைய துக்கத்துக்கு இடையில் கொஞ்சம் போல் இருப்பதை நம்ம இன்பம் என்று சாஸ்திரமோ நம்மளை ஒற்றுக்கிற முடியாது நிறைய துக்கத்துக்கும் மத்தியில் ஒரு சில இன்பங்கள் இருக்கின்றன அதை போய் இன்பம்னு எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும் அது ஏற்றுக்கிற முடியாது எப்படி சுத்தமான வேட்டி என்று ஏற்றுக்கொள்ள முடியாததோ அசுத்தமான வேட்டி என்று சொல்லுகிறோமோ அதைப்போல உலக விஷயத்திலே இன்பத்தை இன்பம் என்று ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் மகான்கள் சாஸ்திரமோ அதத்தையும் சொல்லுகின்றன சொப்பனத்தில் அதே போல் நிலையற்ற பொருள்கள் இருக்கின்றன அதுவும் அநீர்ந்த ஜட துக்கமயமானதை நிலையற்ற பொருள்களில் நம்ம கவனிக்க வேண்டியதே இல்லை கனவு இருக்கு கனவுளை காங்குற நல்லதோ கெட்டதோ இன்பமோ துன்பமோ எது அனுபவிச்சாலும் முழித்த பிறகு எல்லாமே பொய்யாக போயிருது அதனால் அதை பற்றியும் நமக்கு ஒன்றும் பெரிய அளவில் நினைக்க வேண்டியதில்லை விழிப்புணர் இருக்கிறதும் அதுவும் அனிர்த ஜட துக்கமானது தூக்கத்தில் இருக்கக்கூடிய ஆனந்தம் இருக்கே அதுதான் நம்மளுடைய ஆத்மாவனுடைய ஆனந்தம் அந்த ஆனந்தம் வெளிப்பொருளிலிருந்து வருவதில்லை நம்மளே ஆனந்த சுரூபம் அப்படிங்கிற தினந்தோறும் நம்ம அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறோம் நம்மளுடைய மனசு இருக்குது இந்த மனசு வந்து ஜீவனில் போய் ஒடுங்குது ஜீவன் வந்து ஆத்மாவனிடத்துல போய் மனது வந்து புத்தியின் இடத்துல ஒடுங்குது புத்தி ஜீவனிடத்துல போய் ஒடுங்குது ஜீவன் வந்து ஆத்மாவனிடத்துல போய் ஒடுங்குது எங்கள் தூக்கத்தில் அப்போ அதனாலதான் நமக்கு ஆனந்தம் தெரிகிறது விழிச்ச நமக்கு ஆனந்தம் தெரியுது அங்கே இருக்கும்போது நமக்கு தெரிவது இல்லை அதே மாதிரி தூக்கம் மயக்கம் சமாதி இவைகளில் சரீரத்தை பற்றி உணர்வு கிடையாது தூக்கத்திலையும் சரீரத்தை பற்றி எண்ணம் கிடையாது மயக்கத்திலையும் அப்படித்தேன் சமாதியிலையும் அப்படித்தேன் சரீரத்தை பற்றி உடம்பை பற்றிய உணர்வே இருக்காது அதனால் ஆனந்தம் உண்டாகிறது மோட்சமாகி பிரவார் நிலையை அடைந்தால் சரீரம் இருக்காது பிரவான் நிலையடைந்தால் சரீரம் இருக்காது சரீரம் இல்லாவிட்டால் ஆனந்தமாய் இருக்கும் என்பது சுருதி யுக்தி அனுபவம் சுருதியும் அப்படித்தையும் சொல்லுகிறது சுருதின வேதம் அப்படித்தையும் சொல்லுகிறது யுக்தி பண்ணி பார்த்தா அப்படித்தையும் இருக்கும் அனுபவத்திலும் அப்படித்தான் இருக்கிறது அதனால் சரீரமே இல்லாவிட்டால் ஆனந்தமாக இருக்கும் என்பது துக்கத்தை கொடுக்கக்கூடிய அந்த சரீரத்தோடு இருக்கும் போதே ஆனந்தமாக இருப்பவன் சரீரம் இல்லையாவிட்டால் ஆனந்தமாய் இருப்பான் என்பதில் என்ன சந்தேகம் துக்கத்தை கொடுக்கக்கூடிய சரீரத்தோடு இருக்கும் போதே ஆனந்தமாய் இருப்பவன் துக் சரீரம் இல்லாவிட்டால் ஆனந்தமாய் இருப்பான் என்பதில் என்ன சந்தேகம் வேண்டி இருக்குது சந்தேகம் வேண்டியில்லை இதற்கு நமக்கு ஆத்ம ஞானம்தான் வேண்டும் என்ற கருத்தை சொல்லி ஆத்ம ஞானத்தை அடைவதற்கு வேதாந்தத்தை குறுமூலமாக கேட்க வேண்டும் சிரவணம் மன்னனன் நிதித்தியாசனது மூன்றும் கடைபிடிக்க வேண்டும் இதுக்கு கேற்றல் சிந்தித்தல் தமிழிதல் என்று சொல்லப்படும் அடுத்த வகுப்பில் அடுத்த விஷயங்களை பற்றி அடுத்த வகுப்பில் நம் விசாரணை செய்வோம் தந்தைதாயாவானும் சர்கதியதியாவானும் இன்ப நமக்காவானும் எந்த சரணாகுவானும் அருள் கோணாகுவானும் குரு திருச்சிற்றம்பலம்